வணக்கம் இரண்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினியின் பொதிரிவு குவியலுக்காக நான் உங்கள் அணு நேற்றைய கேள்விக்கான பதில்கள் இதோ ஒன்று தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் கோயம்புத்தூர் இரண்டு நம் நாட்டில் முதன் இரும்பு எஃகு தொழிற்சாலை நிறுவப்பட்ட இடம் ஜாம் செட்பூர் மூன்று இரண்டாம் உலக போர் முடிவடைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இனி இன்று இன்றுக்கான கேள்விகள் இதோ ஒன்று எந்த இந்திய மாநிலத்தின் வெற்றிலைக்கு சமீபத்தில் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது இரண்டு ரஷ்யா நாட்டை சேர்ந்த ஹைட்ரோ ப்ராஜெக்ட் இன்ஸ்டியூட் எகிப்து நாட்டில் கட்டிய அணையின் பெயர் என்ன மூன்று உலகிலேயே மிகப்பெரிய எரிமலை எது நன்றி இதற்கான பதில்களை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்